அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களின் மரண நோயின் போது அபுபக்கர் அதி அல்லாஹும் அவர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் திங்கட்கிழமை என்று தொழுகையில் வரிசையாக நின்று கொண்டிருந்த போது நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நின்றவாறு தங்கள் அறையின் திரையை நீக்கி பார்த்தார்கள் அப்போது அவர்களுடைய முகம் புத்தகத்தின் காகிதம் போன்று பிரகாசித்தது பின்னர் அவர்கள் புன்னகை செய்து சிரித்தார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பார்த்ததினால் ஏற்பட்ட மகிழ்ச்சியின் காரணமாக நாங்கள் சோதிக்கப்பட்டு விடுவோமோ என்று அஞ்சினோம் நபியை பார்த்த அபூபக் அதி அல்லாஹர்கள் நபி அவர்கள் தொழுகைக்கு வருகிறார்கள் என கருதி தமக்கு பின்னால் உள்ள வரிசையில் சேருவதற்காக பின்வாங்கினார்கள் அப்போது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உங்களுடைய தொழுகையை பூர்த்தி செய்யுங்கள் என்று சைகை செய்துவிட்டு அறையின் உள்ளே சென்று திரையை போட்டு விட்டார்கள் அன்றைய தினத்தில்தான் நபி சொல்லாஹு அனேஹி வசல்லம் அவர்கள் மரணம் அடைந்தார்கள்